وان اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان اشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين ثم بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واوفقوا في سبيل الله ولا تلقوا بايديكم الى التهلكه إن الله يحب المحسنين. الله صلى صل عليه அருளால நாம் அல்லாஹுவின் திருநாமும் போற்றி துவங்குகிறேன் சலாமும் சங்கை நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் துயர்ந்தவர்கள் அனைவர் மீதும் காணிக்கையாக செலுத்துகின்றேன் சிறப்பான மாலை நேரத்தில் சமூகம் மரணம் வருவதற்கு முன்பதாகவே மரணத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அவர்களை காக்க சரியத்தின் காவலர் ஒருவர் சமூகத்துக்கு கொடுக்கின்ற இனிமையான செய்தியை புகைக்குழிக்கு தள்ளும் புகைப்பழக்கம் என்ற பெயரில் நூலொன்றை அறிமுகம் செய்வதற்காக சிறப்பான ரஹ்மானியா மண்டபத்தில் நடைபெறுகின்ற இந்த எளிமையான விழாவில் தலைமை தாங்குகின்ற மன்றத்தின் மகுடாதிபதி அவர்களே ரஹ்மானியாவின் முதல்வர் அவர்களே அவர்களோடு இணைந்திருக்கின்ற ஏனைய அறிஞர் பெருமக்களே மாணவ மணிகளே அருள்மறையாம் அல் குரானை நெஞ்சகத்திலே சுமந்திருக்கின்ற சிறப்போடும் நன்றியோடும் இந்நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற மிக சொத்தமான இறை அடியார்களே உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சில் நிறைந்த சுவனத்தின் காணிக்கையை அஸ்லாம் அலைக்கும் வசமத்துல்லா நிபரக்காத்து என பகிர்ந்து கொள்கின்றீர் பெரியோர்களே உளமாக்களே சமூகத்திலே நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த சாதனையை நிலைநாட்டுவதில் சமூகத்தின் உதவி ஒத்தாசை குறைவான நிலையில் வாழுகின்ற இந்த யுகத்தை நானும் நீங்களும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாது இரண்டாவது அதான் என்ன எதிர்பார்ப்போம் எங்க சரி சுச்சுக்கிட்டு வரணும் அண்ணா நாடாளுபுரத்தில் தருவானே ரயில் ரோட்ல தருவான் சாப்பிட்டு போகும் அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி பண்ணி சாப்பிடுற பாதுகாக்க வேண்டும் சரி எரியும் அந்த தன் இருக்குமோ இறை எச்சம் தக்குவா உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்ல புதையல்களை வெளிப்படுத்திக் கொடுப்பான் என்பதே கூத்துக்கே வாழ மரம் ஒன்று நாட்டுறதுக்காக வேண்டி குளி அதுக்குள்ளால மாணிக்கம் வந்துச்சான் பெரோல் வந்துச்சான் என்பதல்ல வெளிப்பாடு வல்லவன் அம்மாவினால் ஏற்படுகின்ற வெளிப்பாடு அறிவிலே ஆற்றலில் அவருடைய அன்றாட உழைப்பில் பலவிதமான ஆக்கங்களை என்ன ஏற்படுத்துவான் ஊக்கங்களை என்ன ஏற்படுத்துவான் அது தக்குவாவுக்கு அண்ணா கொடுக்கின்ற பரிசு இப்புத்தகத்தை முடிவு செய்து இன்ன தினத்தில் அதை வெளியிட்டு விழா செய்ய வேண்டும் என்பதற்காக தொலைபேசியில் இந்நூலின் ஆசிரியர் மாலவி ரஜீன் அசரத் அவர்கள் தொலைபேசியிலே என்னை விழிக்கின்றார்கள் தொலைபேசியில் விழிக்கின்ற போது அவர்களின் உலக வரலாற்று தகவல் கலைஞியத்துக்காக அப்போது நான் எடுத்திருந்த குறிப்பு இந்த தாலை என்னை அறியாமல் இதற்கு ஒரு சம்பளமும் இருக்கவில்லை ஒரு கித்தாபில் ஓரத்தில் இருந்தது அந்த கித்தாபை ஒரு தேவைக்காக எடுத்தேன் இது கையிலே எடுத்ததும் ஓஹோ இது ரஜின் மௌலி அவர்களுடைய உலக வரலாற்று கலைஞியம் நிகழ்ச்சிக்கு எடுத்த குறிப்பு என்று பார்த்துக் என் மேல் சிலுழ்த்து விட்டது ஹசரத் நான் ரஜின் பேசுகிறேன் ஒரு நிகழ்ச்சி ஒன்று உங்களை சந்திக்க வர வேண்டும் என்றே இந்த அற்புதத்தை நான் அவருக்கு சொன்னேன் நிச்சயமாக வல்லவன் அம்மா துணை இருப்பதற்குள்ளே சமுதாயத்தில் பெண்களுக்கு அவர்கள் தங்களின் தலையில் உள்ள முக்காட்டை முந்தாலே இழுத்து அலைகிணமின் ஜலாதி என்ன தன் முகத்தையும் மறைத்துக் கொள்ள சொல்லுங்கள் என்ற எப்போதும் சொல்லுவேன் முதல்ல முக்காடுமே அப்பதான தலையில முக்காடே இல்லை எங்கிருந்து இழுக்கிறது அக்களை இல்லாத சமுதாயம் சிந்தனை இல்லை என்கிறார்கள் சிந்திக்க தீண்டியது மூளை மூளை இல்லை சில பேருக்கு அவர் சைஸ் கொண்டது அல்ல பெரிய பெயர்த்தின் அந்த பேர் அட்டை ஆனால் காரணம் அவருக்கு மூளை இருக்கிறது சிக்ஸ் கொஞ்சமாக மாணவர்கள் கூட போயிட்டுக் கொள்ளக்கூடாது சில இடங்களில் உஷ்தாத் ஒரு காரியத்தை சொன்னால் அதை கிரகித்து மறு காரியத்தையும் செய்து முடித்துக் கொண்டு வந்து உஸ்தாதுக்கு முன்னாடி நிற்க வேண்டி இருக்கவர்கள் தொண்ணூறு பேர் இருப்பார்கள் பத்து பேரு பத்து தானே வருவான் அங்கனை போயிட்டு பார்த்துட்டு வாட்டேன் வந்தேன் மறுபடியும் காரியம் சொன்னால் அது மாதிரி அதே மாதிரி சொல்லுவார் எனவே சிந்தனை இருக்க வேண்டும் அந்த சிந்தனா சக்தியும் கொடுப்பும் நல்லதான் சத்தியத்தை பதற்கும் அண்ணாவின் துணை தேவை அதனால் தான் கூட அண்ணா விதவிதமாக என்னடா சொல்றது என்ன சொல்ற அல்ல பார்ப்பதற்கு உணவு துணை தேவை நான் நல்லா ஓதிருக்கேன் என்ன மாதிரி வேண்டாலும் கேள்வி கேளுங்க பதில் தருவேன் வேண்டியவனோட செலஞ்சு என்று சொல்றது அல்ல அதான அறிவு அறிவி வல்லவன் அல்லாரின் துணையோடு இமாமண்ணா புகாரி அஹமத்துல்லா அழகி அதிகமாக உபயோகித்த கொழும்பு மா நகரத்தில் அதிகமாக பால் வைக்கிறார்கள் நம்மாறுவார்கள் அதிகமாக மக்களுக்கு இங்கே அவர் பேசுவார் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நாங்க ஓதாட்டியும் தெரியும் மடையமா இருந்தாலும் சரி ஆலிமா இருந்தாலும் சரி லா அதிரி என்ன குறைபோது அவர் பற்றிய குறிப்பு கையிலே இருக்கிறது நல்ல நேரம் பொதுக்கூட்டங்களில் நான் சொல்லவில்லை ஜனங்கள் எனக்கு பற்றிய போச்சு எங்கேயாவது அடைக்கிற நடமாடும் மௌலியான் அல்லது அடைக்கிறார்கள் எடுக்கக்கூட இவருடைய நினைப்பார்கள் இது வல்லவன் அல்லா தருகின்ற உயர்வு அவைகள் கிடைக்க நாம் பணிவாக வேண்டும் அந்த பணியிலேதான் வல்லவன் அல்லா அந்த உயர்வை வைத்திருக்கின்றார் எனவே அவர் அழைத்த போது நான் இந்த குறிப்பை கையிலே வைத்து அவருக்கு சொன்ன போது என் மேனையும் மெய்சில் இருக்கதே அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் அதைவிடவும் இன்னமோர் இறை அற்புதம் ூலை வெளியீடு செய்கின்ற நாளில் நான் வரவே முடியாது என்ற நிலை உம்ராவுக்கு சென்றேன் இதனுடைய காப்பிகளை காப்பிகளை நான் இதை பற்றி கொஞ்சம் விமர்சனத்துக்கு புரிந்து கொள்வதற்காக கையிலே அந்த போட்டோ காப்பி செட் இந்த புத்தகத்துடைய செட் அறமிலே உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்று அவருக்கு நான் வருடா பண்ணினேன் கவுபாவை கண்டதும்சிமில் எந்த துவா கேட்டாலும் கபூலாகும் என்றும் அதில் சந்தேகம் வருபவன் அந்நிமிடமே பாவியாகி விடுவான் என்றும் ரசூசல்ல சொல்லியிருப்பதை நான் மனதிலே கொண்டு இந்த எளிமையான பணிவான இந்த அறிஞர் செல்வத்துக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் என்னுடைய சொந்த தேவைகளையும் பற்றி நான் கௌபாவை கண்டதும் உரையிடாமல் உங்களின் புத்தகம் பற்றி நான் நல்லா சொல்லுவேன் என்றேன் அதுபோல சொன்னேன் அங்கே அறமில் இருக்கின்ற போது இதை பற்றிய இந்த புத்தகத்தின் ஆக்கத்தில் ஒரு மறுமலர்ச்சி சமூகத்தில் உருவாக்க வேண்டும் என்று நான் அல்லாவிடத்திலே துவா கேட்டேன் ஏனென்றால் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்ற ஆசிரியர் தனது உரையில் எண்ணுரையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது இறுதி பகுதியை சொல்கின்றேன் மருத்துவ கண்ணோட்டத்துடன் மட்டுமின்றி புகைத்தலினால் இன்று உலகில் ஏற்பட்டுள்ள சீர்கேட்டின் தாக்கத்தை புள்ளி விவரங்களுடன் இந்நூல் விவரிக்கின்றது அத்துடன் ஷரேவின் பார்வையில் புகைத்தலுக்கு இஸ்லாம் வழங்கும் தீர்ப்பையும் தெளிவாக விவரிக்கும் இந்நூல் யாருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என அல்லாவிடம் பேராதரவு வைக்கின்றேன் அந்த வசனம்தான் இறைவனின் இதயத்தை தொடுகின்ற வசனம் எழுத்தாளனின் உள்ளத்தில் இந்த சமூகம் சீர்திருத்த வேண்டும் என்ற அந்த ஆதரவு ஆழமாக இருக்கவில்லை புத்தகம் எழுதுறேன்னா கையில் நோட் வச்சிருக்கேன் இப்படி மடிச்சா எத்தனை பக்கம் நாலு பக்கம் பதினஞ்சு நிமிஷத்தில் எழுதுறான் நாளைக்கு அவனும் ஒரு நூல் நெல் வெளியிட்டு புத்தகம் எழுதுகாராம் பெருசா நாங்க போயிட்டு பார்த்தா நாலு பக்கத்தில் புஸ்தோம் அஞ்சு பக்கத்தில் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் எவன் வாங்குவோம் பத்து ஆண்டுகளுக்கு பின்பு எழுத்த எழுதிய புத்தகத்தை ஒரு கருத்துக்காக சபையில எடுத்து தூசி எழுத்தாளரும் கபுரலாபம் இது இந்த புத்தகம் மிக குறைந்த பக்கங்களோடு ஐம்பத்தாறு பக்கங்களோடு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்லது நூறு பக்கம் போச்சு பெரிய மகசோல போயிட்டு வர புகை பழக்க ஏற்படுகின்ற கெடுதான் அவனுக்கு கிடைத்திருக்கும் படித்தே நாபோம் எனவே குறைந்த பக்கம் அத்துடன் அதன் விலையும் மிக குறைவான விலை அறுபது ரூபாயின் அளவுக்கு இந்த புத்தகத்தை பெற்றுக் ஒரு மாபெரும் சேவையை அவர்கள் ஆற்றி இருக்கின்றனர் குழந்தையை கூட லேசாக பெற்றுவிடலாம் நார்மலா இல்லாட்டி டாக்டர் சொல்லித்தால் இப்ப அப்படிதான் அறுவை அறுவை மூலமாக குழந்தைகளை பெறுவது ரொம்ப ஈஸியா போச்சு டாக்டர்களுக்கு அதான் நல்லது நார்மல் இருபது நாயிரம் ரூபாய் சீசரிங் அறுபது தனியார் ஜமாத்தா தொழில் தான் இருபத்தி ஏழு நன்ம ஒரு பையன் வர மாட்டேங்கிறான் போயிட்டு படிங்க அவர்கள் எதுவே குறைவான விலையிலே இருக்கிறதோ அதைவிட அதிகப்படுத்தி தங்களுடைய காரியத்தை சாதிக்கின்றார்கள் சரி அதை செய்துவிடலாம் பெறுறது ரொம்ப ஈஸி ஆனால் ஆராய்ச்சியுடன் சிந்தனையை அதிலே சுழக செய்து குரானின் நிழலில் ஹபீஸின் கண்ணோட்டத்தில் தன்னுடைய தலையங்கத்தை நிரூபித்திருக்கின்றார் ஆசிரியர் காலம் எப்படிப்பட்டது சினிமா பார்க்காதீங்க குதிரை வரை திங்கார்கள் குரான் இருக்கிறான் என்னென்ன குரானில் குரான் குரானில் இருக்கின்றவைகளை இஷாரா செய்தால் புரிந்து கொள்ள இருக்க வேண்டும் மண்டையும் இருக்க வேண்டும் எனவே இந்த புத்தகத்தில் அவர்கள் கையாண்டிருக்கின்ற விதம் அதற்கு ஒன்றே அவரின் கேட்டம் இதை வாங்கி படித்து சமுதாயம் சிரித்திருந்தவை இழுக்கும்போது சிகரெட்டோ பீடியோ கஞ்சாவோ சொல்லது நீ என்ன நான் இழுக்க இழுக்க அதுவரை இழுக்குது அந்த ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் இருக்கிறது அல் ஹசது என குலுல் ஹசனா பொறாமை தின்றும் தின்றும் வித்தியாசம் கண்ணியம் ஒரு மனிச வச்சு போனார் சாப்பிடுறாரு கொண்டாட புழுங்குறார் சாப்பிடுறது எல் உதாரணம் எவ்வளவு அழகான நெருப்பு விறகை சாப்பிடுவது போல சாப்பாட்டுக்கு கோக்கியா இருக்கிட்ட நீங்கள் லிஸ்ட் கேட்கும் போது முதலாவது அஞ்சர் விரவுண்டு அஞ்சர் விரவு அதுக்கப்புறம் மஞ்சள் பாருங்க வேண்டி போடுவோம் மஞ்சள் அதுக்கட் அதற்கு உப்பு அதுல இருந்து முழு குடும்பத்தையும் அதுல அழிச்சு போட்டுவான் நெப்பு திண்டிட்டு அழகான உதாரணம் ஒரு பிரபுசருக்கும் கொடுக்க முடியாத உதாரணத்தை கொடுத்தார்கள் ஒத்தகையுகத்தில் உதாரணம் சொல்லும் போது பொருந்தனும் உதாரணம் சொல்லும் போது எனவே நாயகம் செல்லும் மாதிரி செல்லவர்கள் அழகான உதாரணத்தோடு விளக்கினார்கள் பொறாமை நன்மைகளை தின்றும் எதுபோல விறகு நெருப்பு விறகு சாப்பிடுவது போல மை ஆனால் மனிதனுடைய இதயக் கமலத்தை கழித்து விடுகிறது எது மனிதனுடைய புகைத்தல் மனிதன் புகை அடிக்கலாம் பாருங்க இதனால் என்ன நடக்குது அவருடைய இதயம் கரிந்து விடுகிறது அவருடைய உடல் கரிந்து விடுகிறது வாழ்நாள் பொசுங்கி விடுகிறது இதை தத்துவ ரீதியாக புரிய வைக்க வேண்டும் இதை நடமாடும் சந்தர்ப்பத்திலேயே புதைக்குழிக்கு சென்றவர்களே போறீங்க சில பேர் உள்ளதெல்லாம் இழுத்துட்டு வந்துதான் மழக்குமார பிடிக்காதான் போயிட்டு இருந்தாங்க முகத்தில் பார்க்க முடியும் பேஜஸ் போய்விடும் குழுவில் இருந்துவிடும் அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கபரின் பக்கம் முன்னேறி கொண்டிருக்கின்றார் இந்த புழக்கத்தினால் எனவே இப்படியான ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அதிலிருந்து சமூகத்தை காக்க வேண்டும் என்ற உணர்வு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய பேனாரின் நுனியில் சக்தியை சமூகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இருக்கக்கூடாது சிந்தனை அப்படித்தான் இருந்தது கைவட்ட வேண்டும் என்ற தீர்ப்பு செய்ததன் பின்பும் அளிக்கப்பட்டவரை பார்த்து கண்களிலே கண்ணீர் சொரிந்தார்கள் வழக்கை கொண்டு வந்தவர் அம்மாவின் தூதரை யார சூழல்வா சரியத்தின் நிழலில் நான் இந்த வழக்கை கொண்டு வந்த போது தாங்கள் தானே தீர்ப்பு செய்தீர்கள் மார்க்கத்தின் அடிப்படையிலே கையறுக்க வேண்டும் என உடல் ஒருவர் இவர் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் வருவார் என்ற ஏக்கம் என் உள்ளத்தை தாக்குகிறது நீ விரும்பினால் அவரை மன்னித்து விட்டால் அந்நிலையிலிருந்து அவர் காப்பாற்ற பெறுவார் என்பதும் தாய் தங்கள் மீது அர்வணமாகட்டும் யார சொல்லுமா என கூறி அவரை நான் மன்னித்து விட்டேன் என்றார் சமுதாயத்திலே குரல் கொடுக்கின்ற எழுத்திலே வடிக்கின்ற மின்பரில் உரை நிகழ்த்துகின்ற ஒவ்வொருடைய சிந்தனையும் சமுதாய மாற்றம் வரவேண்டும் என்ற பெயராவல் இருக்கவில்லை ஒரு ஆசிரியர் புத்தகம் எழுதினார் நோன்பின் மாண்பு நோன்பின் மாண்பு அதை படித்தவர் வாழ்நாளிலேயே நோன்பு பிடிக்காரு அதன் எழுத்துக்களும் ஆசிரியரின் ஆக்கங்களும் இவரின் இதயத்தை தொட்டது உடனே நியத்து வச்சுக்கிட்டாரு நான் உடனே நோன்பு பிடிச்சது இதுக்கால வரைக்கும் நோம்புக்கு மண்ணை போட்டேன் சொல்லி உடனே ரம்தான் நோன்பு பிடிச்சிட்டேன் நூன்பு நூற்ற அவருக்கு அதை கற்றலையாக பிரபித்த வல்லவன் அம்மாவை விட இந்த ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு அவர்தானே காரணம் அன்பர்களே அந்த உணர்வு வரத்தான வேண்டும் அந்த உதாரண நிகழ்வில் நான் நினைக்கின்றேன் முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் சமூகத்தோடு ஒட்டி அனைத்து செயல்பாடுகளிலும் ஒன்றாக இணைந்து இவர்களோடு இரவும் பகலும் பாடுபடுகின்ற எங்களுக்கு சமூகம் கொடுக்கின்ற நன்றி உணர்வை சில வேளையில் சிந்தித்துவிட்டு பின்னடையக்கூடாது என்று முன்னோருக்கின்றே செல்லுகின்ற ஒரு இறையடியான் நான் துபாய் நாட்டில் மூன்று மாதங்கள் தங்கி இருந்து தீவிரத்துக்கே என் நேரத்தை செலவழித்து இலங்கை வானொலியில் முஸ்லீம் நிகழ்ச்சிக்காக என்னுடைய பையிலே இருந்த பணத்தை நானாக செலவழித்து இங்கே உரைகளும் நிகழ்த்திய அளவுக்கு காலம் உருண்டோடியது சமுதாயம் சந்துகளிலும் புந்துகளிலும் அதைவிட மனதிலே மிகப்பெரிய ஏக்கம் அறிவுடையவர்கள் அறிவுகளும் கூட அசிங்கத்தை பரப்பினார்கள் நியாஸ் பாலவி அவர்களுக்கு இலங்கைக்கு வர முடியாதான் பார்த்தர் வந்தா கொள்ளுவோம் அவர் அங்கதான் இனி வரையல சிலர் போலி கவலை என்ன செய்யும் தேவையான பொறுப்பு தாக்குவோம் இன்னும் ஒருவரிடத்தில் சொல்லுவார் சொல்லிட்டு இத நீங்க அமானமா வச்சுக்கோங்க சொல்ல பெரும் மறு அமான அமானத்துக்கு அர்த்தம் தெரியாம போச்சு எனவே சமுதாயத்தின் உணர்வுகள் அப்படிதான் நான் இதை சொன்னதும் இந்த ஆசிரியருக்கின் அனுபவத்தை பகிர்ந்து இன்னும் இன்னும் பல நூல்கள் வர இருக்கின்றது அதை இறுதியிலே பட்டியலிட்டு காத்திருக்கின்றார் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார் அவரின் நடை வீரர் ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் இந்த சீரு குலைவுகளால் தன்னுடைய நடையை பின்னோக்கிவிடக் கூடாது என்று சொல்லுகின்றேன் அவருக்காக மாத்திரமல்ல உங்களுக்காகவும் சொல்லுகின்றேன் நாங்கள் இந்த உலகத்திலே ரசூலுல்லா எச்சரித்த ஒரு எச்சரிக்கையை மீறி செய்வது புகைப்பிடித்தலை போன்றுதான் என்ன செய்கிறோம் ஆக மண்டார்கள் செத்த மனிதர்களோடு புலனாக குற்றிகளத்தில் யார் மாநிலமே என்று சொன்னார்கள் அதிகரித்த செல்வத்தின் மமதை பணத்தால கொழும்பையும் வாங்குவேன் கொழும்பு இந்த சாக்குல கண்டி இந்த சாக்கில பிரசிட் இந்த உழுத்து சாக்குல என்று சொல்லி பெருமை பேசுகிறேன் அவர்களுக்கு ஆனால் அவர்கள் படுகிக்கு போய்விடக்கூடாது என்ற கண்காணிப்பாளர் அவர்கள் சில செல்வந்தர்களின் தவறான போக்குகளை குறிப்பாக அமளிச்சென்று இல்லாமல் பொதுவாக விமர்சிக்கின்ற பழக்கம் எந்த இடத்துல இருக்கிறது அதையெல்லாம் மறைந்த மூன்று மும்மணிகள் மூன்று முத்துக்களிலே இருந்து நான் கற்றுக்கொண்டது ஒன்று மரகம் அப்துல் ரஹ்மான் பஹிர்ல்ல மரகம் அபுல் ஹசன் மசூத் ஆலி ரஹமத்துல்ல அவர்களின் மடியிலே தவழ்ந்ததனால் நாவிலே துணிவு வந்தது இதுவரை இவரிடத்திலும் போய் செலுத்தடிக்கின்ற உணர்வு வருவதில்லை நினைத்தாலே என்ன பிக்கின்ற உணர்வு வருகிறது இதனால் செல்வந்த சிலர் அறிஞர்கள் சிலரிடத்தில் கேட்கின்றார்கள் இவரும் எப்படி சொல்றாரு இவருக்கு பேங்களூரை அவருக்கும் தெரியாதா நீங்க கணக்கு இருக்கு வேணாம் There is one like like that and other like this our english Apti more rivayet, really, Apti paal அப்படி சொன்னால் கிடைக்கிறது எல்லாத்தையும் சமூகம் வந்திருக்கின்ற முடிவு அவரு ஓதியில்லையா அவரு ஓதியில் இருபத்தஞ்சு வருஷமா முப்பது வருஷமா வைத்தியம் அவருக்கு பெரிய அடிச்சாதான் எங்களுக்கு அவனுக்கிட்ட வசதி இல்லாத அளவுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்த வருஷமா என்னடா பண்ணீங்க கொத்தமல்லியா வச்சு குடிச்சீங்க இப்படி பலவாறு மனிதர்களுடைய நாவுகள் பல பேசும் சமீபத்தில் ஐரோப்பிய நாட்டுக்கு சென்று ஒரு மாதம் அங்கிருந்து வந்து வந்ததும் வராததுமாக இங்க அது ஒரு விமர்சனம் அறிவுள்ளவர்கள் விமர்சனம் இவர்தான் இளைஞர்கள் சாராயம் வடிப்பதற்காக வைத்திருந்த அறைகள் அவர்கள் தியானத்தின் போது வய அரண்வதற்காக அமர்ந்திருக்கின்ற அறைகள் இப்பொழுது இருக்கிறது அந்த காட்சியெல்லாம் இருக்காவும் தமிழ் பாசையிலே நடத்தி ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியிருக்கின்றனர் ஐரோப்பாவிலே இலங்கை முஸ்லிம்களின் தாலா இஸ்பெயின் வரைக்கும் வந்து ஐரோப்பாவுக்குள்ளே நுழையாமல் நின்ற தொடரை இலங்கை முஸ்லிம்கள் தொடரப்போகிறார்கள் என்ற செய்தியை சொல்லி அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்திட்டு வந்திருக்கின்றோம் எனவே நம்முடைய உள்ளத்தில் அந்த நன்றி உணர்வுகள் இருக்க வேண்டும் ஆசிரியரை பார்க்க போறாரு நான் நோம்பாளியா மாறதுக்கு அவர் தானே காரணம் அப்படின்னு போறாரு ரமலால் போறாரு அட்ராஸ் எடுத்துக்கிட்டே போறாரு போயிட்டு ஊட்ட கட்டண முதலாவது வர்றாங்க யாரு நம்ம நம்ம ஊர்லேயும் நானும் வர மாட்டாரு முதல்ல எந்த வீட்டுலயும் வருவாங்க கஷ்ட போனாலும் அப்படித்தானே அவர் இல்ல பாவா வரமாட்டார் தீபிதா வருவார்கள் என்ன என்ன எலக்ட்ரிஷன் நாய் மாதிரி அது பழக்கம் வீட்டை தட்டியதும் ஆசிரியர் மனைவி வருகிறார்கள் இவர் கேட்கின்றார் இந்த புத்தகம் எழுதினது அவரை நான் பார்க்க வேண்டும் சன்மானங்களோடு வந்திருக்கின்றேன் அவரை பார்ப்பது மிகப்பெரிய தன்மானம் அவரை நான் பார்க்க வேண்டும் அவரை நான் பார்க்க வேண்டும் என்று துணைக்கின்றார் அப்ப பொஞ்சாடி சொன்னாங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போவார் இல்லாது அவர் தான் ஆசிரியர் சரி என்ன தான் பார்ப்பேன் சொல்லி ஏ போட்டு வர்றானா போட்டு தான் இந்த ஆசிரியர் ஆமா நானே தான் உங்களை பார்த்து தானே நான் நோம்பே பிடிச்சிருக்கேன் அவர் சொன்னால் தம்பி அவசரப்படுவான அது ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு சப்ஜெக்ட் எழுத ஏழை அது ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஒரு படுமா எனவே எழுத்தாளர்கள் இந்த நூலின் ஆசிரியர் அவருடைய எண்ணுரையில் இந்த சமூகத்துக்கு நல்லது ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்று ஏங்கி நின்று அவர் ஆதரவு வகிப்பதாக குறிப்பிடுப்பது போல ஒவ்வொரு எழுத்தாளர்களின் உள்ளத்திலும் அது போன்ற எண்ணம் வரவேண்டும் என்று சொல்கிறேன் அடுத்தபடியாக அவர் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர் மௌவீரின் சிந்தனை உள்ளவர் ஆராய்ச்சியின் சிந்தனையில் மிகப்பெரிய அனுகவம் ஆற்றலும் இருக்கிறது என்பதை இந்நூலில் மாத்திரமல்ல முந்திய நூலிலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற குறிப்பு வரலாறுகளை பார்க்கும்போது சிரமத்துடன் இந்த சமுத்திரத்திலே நீந்தி ஆழ்கடலிலே முத்துக்களை சேகரித்திருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும் அவர் முன்னால் வைத்து சொல்ல வேண்டும் என்று ஒருவரை முன்னே வைத்து புகழக்கூடாது என்றாலும் நான் சொல்லுகின்ற இந்த புகழ் புகழ் அல்ல அது ஒரு பாதிக்கவும் செய்யாது மறக்கவும் உமர் மௌலானா அகமத்துல்ல சொன்னார்கள் உலமாக்களின் நிலை அழகாக வர்ணித்தார்கள் அரபிகளும் அல்ல என்று சட்டமிடும் அளவுக்கு அரவிகளுடைய சபையிலே நிகழ்த்திய உரையில் சொன்னார்கள் ஒரு தெருவிலே விபச்சார பெண்ணுறுத்தி இருக்கின்றால் அவளின் வேலையே விபச்சாரம் அவள் மட்டும்தான் இப்படி இருக்கும் நிலையில் புதுசா அங்க வந்துருச்சுன்னு சொன்னா இருக்கவே மாட்டான் அவளை கொத்தி அந்த ரோட்டில் இருந்து விரட்ட காற்றும் இருப்பார் சொன்னார் பொருத்தமான உதாரண அவர்கள் மன்னரையை அல்லா புன்னரையாக்கி வைப்பானாக காலத்தின் தேவை அவர்கள் வெள்ளம்பீட்டில் ஒரு நாய் கடவத்தில் ஒரு நாய் பீராய் ஸ்டீட்டில் ஒரு நாய் புதுக்கல்ல ஒரு நாய் ஒரு நாய் தான் இருக்குது அந்த நாய் திடீரென பார்க்கிறது இன்னொரு இடத்திலிருந்து நாய் அந்த நாய அந்த இடத்திருந்த கொல்லுப்பட்ட காட்டணும் அதுக்கு நிம்மதி இல்லை சும்மா அது பாத்து ஒன்னும் பண்ணல அது சும்மா வந்துச்சுல இருந்து கொல்லுப்பட்டிய பார்த்துட்டு போறது அது போற வரைக்கும் கொத்தி கொலைச்சி அது போனப்புற நிம்மதி இல்லை மூன்றாவதாக சொன்ன போதுதான் அரபு சகோதரிகளும் அதை தாங்க முடியாமல் சேர்த்து அள்ளி வீசி அவனை கொண்டு போய் குளியில தள்ள காட்டும் ஆளுங்களுக்கு நிம்மதி இல்லை என்றார் பாதுகாத்து இந்த பெருமகள் என்னை ஒரு தந்தையின் இஸ்தானத்தில் நான் நம்புகிறேன் சுமார் ஒரு வருட காலத்துக்குள் எப்போதும் கண்ணியத்தோடு சந்திப்பதிலும் பழகுவதிலும் என் மனம் ஈர்த்த அவரின் அந்த குணப்பூர்வமான காதல் என் இஞ்சகத்திலே குடிகொண்டு இந்நிகழ்வுக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று தெரிவித்தேன் நேற்று விமானத்தில் சீட் எடுப்பதும் பாருங்க மகன் எங்கடீநாதத்த மனசெல்லாம் அப்படியே இதா போய்த்திருக்கும் நாளைக்கு போவாட்டி அந்த மனுஷன் அப்படியே மேலெல்லாம் பத்தி பய்தரும் பெரிய இதோட எதிர்பார்த்திருக்கின்றார் என்று சொன்னேன் மாஷா அல்லா அவர் நேரே அறம் சென்றார் இரண்டக்கா தொழுது விட்டு சென்றார் மாஷா அல்லா அரமணி தாலத்தில் வந்து சொன்னார் அது சீட் சரி அது மாத்திரமல்ல உங்களுக்கு காலை வச்சுக்கொண்டு போய் லாதுக்காக உங்களுக்கு சீட்டும் போட்டு தந்துட்டார் குணம் இதைகள் தான் சமுதாயத்தை உயர்த்துகிறது நமக்கும் எல்லா இடத்துல அந்தஸ்து வருகிறது எனவே இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் இந்த புத்தகத்தை அவர் அவ்வாறுநுரையில் மிக தெளிவான ஒரு நல்லுரையை பகிர்ந்ததன் பின்பு அவர் மிகப்பெரிய யுக்தியை இதிலே கையாண்டிருக்கின்றார் குரானில் கூட சொன்னால் துஞ்சிக்கும் இன்னதாபி அலி விசுவாசம் கொண்டவர்களே பயங்கரமான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற ஒரு பிஸ்னஸ் சொல்லி தரட்டுமா இன்னைக்கு எல்லாரும் எவரை பார்த்தாலும் பள்ளியில தொழில இமாமும் இரண்டாவது காத்துல குனிஞ்சு பார்க்கிறேன் ஐ ஆள் வந்தியான்னு சொல்லி சமையல் போது ஆள் நிக்கலான்னு தெரிஞ்சா பட் பட் பட் பட்டுருவார் ரூணகுமாரி போற மாதிரி சாடுத்து நாங்க என்ன செய்ய எங்களோட கம்பளத்தை மட்டும் எடுத்து போதுமா இதனை கவர் பண்ணி ஒரு ஆசை முசல்லாரில் நிற்கின்றவருக்கேகம் என்றால் பிசினஸ் இருக்கிறான் அலைவான் எனவே அல்லா நரகத்தை விட்டும் விடுதலை பெறுகின்ற ஒரு முறையை சொல்ல போறான் தூமி நூன ஜிது தியாகம் செய்ய மனப்பாமை வர வேண்டும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாவல் பெறுவதற்கு ஒரு வழியை சொல்லட்டுமா என்ற புனே அப்ப வழி என்றால் என்ன அல்லாவுக்கு அமல் செய்யோ அல்லா பயப்படுவோம் செல்லுவாண்டு மூடி வச்சிருவான் அல்ல ஒரு யுக்திய அவர்கள் இந்த புத்தகத்தில் தங்களுடைய எண்ணுரைக்கு பின்னாலே புகைத்தல் தரும் பரிசு என்று ஒன்பது வகை கொடுத்திருக்கின்றார் எல்லாரும் ல்லதா கிடைக்கும் சளி மாற்றிக்கொர் இப்ப யுக்தி தானே தேவை தபில அனுபவத்தால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அயாத்திலேயும் மூத்தமும் கழிவில்லாத சுஜூதும் செய்தில்லாதவன மூத்த கல்லி மகரிப்பு நிகழ்ச்சி சொல்றார் மாஷால்லா மகரி புல தீபியோ அவசரமான ஒரு வேலுண்டு வந்தீபியோ மகரப்புக்கு வந்து நீங்க எப்படி மிஷாக்கு வரத்தான் செய்வீங்க நீங்க தனிய வார்த்தை விட பேசல போன அவர் மாறினார் மசிதில் எத்தனை தூண்கள் இருக்கிறது என்று சொல்லாமல் இருந்தவரிடத்தில் ஒரு முத்தக்கல்லின் கையாண்ட விதம் அவர் ஒரு ஏரியா அமீர் என்ற தரத்துக்கு மாறினார் இது சற்று அல்ல எங்களுடைய அனுபவம் உமர் அலிவாட காலம் வாழெடுத்து வெட்டுவாங்க ஈக்கிரியடா வெட்டுடா பாப்பாரும் பெண்ணு பழி அதுக்கு பத்தி கூட்டம் நான் எனவே அல்லா தாழ இந்த ஆசிரியருக்கு இன்னும் இதனுடைய அறிவு வளர்ச்சி அதிகமாக்கி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அப்படித்தானே பைக்கப்பட்டிருக்கின்றோம் நீங்களும் மகன் கோச்சு கொள்வான இந்த பருவத்தில் இருந்தாலையும் உங்களோட சைஸ்ல எங்கள்ட்ட குஞ்சு பன்ஸ் இருப்பதனால தெரியும் உங்கட எல்முக்கு மேல ஒரு பவரான அல்லாத வேலை செய்யாது சில பேர் பெருக்கி தர எங்களை சமுதாயத்தில் உள்ள இன்னும் ஒரு பெருமிதம் கூட்டத்தின் ஆரம்பத்தில் கூட்டத்தை விழித்து ஒளி வாங்கிய கையிலே பிடித்த ஒரு ஆளின் அறிமுகமும் அறிவித்தலும் கொடுத்த அந்த நிகழ்வின் அமைப்பு என் உள்ளத்தை தொட்டல் நான் நினைக்கின்றேன் ரேடியோ சுலோனிலையும் டிவியிலையும் உள்ளவோ மட்டுமாடாருக்கா இது மாதிரி பேசுறதுக்கு உலமாக்களையும் இருக்கிறார்கள் ஆங்கிலம் படியுங்கள் சிங்களம் படியுங்கள் இவைகளெல்லாம் சமுதாயத்துக்கு தேவை எனவே இந்த அறிவு பெருக்கத்துடன் சமுதாயத்துக்கு இதுபோல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் எனவே அவர் முதலாவது பரிசுகள் என்று சொல்லி பரிசு என்ற பெயரிலே ஆரம்பித்து போகின்றார் அதிலேதான் எல்லா நிலையும் ஆரம்பமாகிறது அந்த பரிசில் முதலாவது என்ன கிடைக்கும் புகை புகையெழுத்த முதலாவது தொண்டை புற்றுநோய் இரண்டாவது பரிசு நுரையீரல் புற்று நோய் மூன்றாவது இதய நோய்கள் நாலாவது மூளை நோய்கள் ஐந்தாவது நுரையீரல் நோய்கள் ஆறாவது வயிற்று புண் ஏழாவது மலட்டுத்தன்மை அவருடைய இந்த ஆராய்ச்சிக்கு பின்னாலே தான் நானும் மலட்டுத்தன்மைக்கு கூட புகைத்தளவு காரணம் என்ற இந்த சிறப்பான ஆராய்ச்சியை வாசிக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அடுத்தபடியாக சிறுவர்களும் இளைஞர்களும் இந்த புகைப்பழக்கத்தினால் நாசமாகின்ற இந்த விடயத்தை சொன்னபோது இதை உங்களின் இந்த காப்பியை வைத்துக் கொண்டு நீட்டு லொஹருக்கு முன்னால் ஹரம் ஷரீஃபின் வாசலில் இந்த காட்சியை நான் ரசித்து இவரின் சிந்தனை உண்மையானது உலப்பூர்வமானது ஒருத்தனுக்குழு பனிரண்டுஸ்வா குச்சி விரவு மருவத்தில் மாதிரி அடிக்க விற்கிறார்கள் அவருக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் வச்சிருக்காரு இவருக்கு கொஞ்சம் வச்சிருக்காரு மூணு பேர் மூணு அதெல்லாம் வச்சிட்டு டீ ஊற்றினார்கள் நான் பார்த்துட்டு இருந்தேன் பிளாஸ்கிலிருந்து பிளேன் டீ ஊற்றினார்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதோட சிகரெட்டை பத்து வச்சார்கள் இந்த குற்றம் பன்னிரெண்டு வயசு பாருங்க அறம் சரிப்புக்கு முன்னால அவனும் அவனை எடுத்து பத்து வச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணி குடிக்கிறான் புத்தகத்தின் மூலமாக புகைப்பழக்கத்தை அந்த பழக்கத்தை அனுப்பிவிடும் வந்தேன் சிறுவர்களும் கெட்டுவிட்ட அந்த அழகான ஆராய்ச்சி அறமிலேயே நடைபெறுகிறது என்றால் மற்ற இடங்களில் சிறுவர்களின் நிலை என்னவாகும் எனவே இந்த வயிற்றுப்புண் நுரையீரல் நோய்கள் மலத்துத்தன்மை இதய நோய் மூளை நோய் நுரையீரல் புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் என்றெல்லாம் தெரிந்ததன் பின்பும் அவை இழுக்கிறான் பாருமோ அவனை என்ன நினைக்கிறேன் அடர்ந்த தாடியோடு அடர்ந்த தாடியோடு தீனின் தாலீம்களையும் செவிகெடுத்து கேட்டுக்கொண்ட நிலையில் தகஜதையும் தவறவிடாமல் இருக்கின்ற கேசுகள் கூட இஷ்ணியா காமரைக்கு வந்தோம் அந்த பத்து பாரு கொஞ்ச கோமதி சப்த இது ஒரு வகையான ஆராய்ச்சி இது நேர்கண்ட ஆராய்ச்சி அவர் எப்படி வரணும் அந்த பக்குவத்தில் வாழ்கின்றவர் இடதிலும் வலதிலும் நின்று விட்டால் நன்மை அதிகமே என்று தானே வரணும் சத்தியமாக நான் பார்த்து அவரு இந்த கொஞ்சம் ஒரு மூணு இழுப்பு இழுக்கலாம் அதை உட மனம் இல்ல கடுக்காமத்தி செலா உட மனம் வருகிற இதை அந்த பில்டர் இருக்கு பாருங்க அதிலையும் காவாசி பத்தின பொருள் வீசிட்டு வரலாம் மன இங்க வரக்குள்ள என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அப்ப கூட அவனுக்கு மன வர்த்தனை இல்ல இன்னொருத்தர் பிளக் அடிக்கிறாரு அவன் யாருன்னா அவனுக்கு கற்பனை அப்படி நடக்கவில்லை அவனை போய் கொத்தனா அவனுக்கு என்னங்க தெரியும் நீ இந்த இழுப்பு இழுத்துட்டு புகை நிறைஞ்சி புகை மண்டலம் மூளையில வந்து ஒழுத்து அப்பதாலு சேர்த்துட்டு பின்னுக்கு வந்து குத்துறாரு அப்ப அவர் திரும்பி அவன் தோழையும் நாட்டமா போவமே எனவே புகழ் ரொம்ப மோசமான காத்துக்கு வேட்டையாட சென்ற சிங்கம் தனக்கு உதவியாக நரியையும் இன்னொரு மிருகத்தையும் ஓனாயும் அழைத்து சென்றதாம் வேற்றி ஆடியதாம் ஒரு மாடு ஒரு மான் ஒரு முயல் எட்டை ஆடியதான் பின்பு ஜமாட்டில மூணு பேர் தான் அமித்ஷா சிங்கம் சாஹிப் சிங்கம் சாஹிபி யாரை நானே புழுங்க சாஹிபு நரி சாஹிபு என்ன எப்படி போறேன்னு கேட்டார் ஓனாய்கிட்ட ஓனாய் சொல்லிச்சாம் அவருக்கு ஈசி புத்தி தானே வரும் ராஜா மாட்ட நீங்க அப்படிங்கிறேன் மொசலை நரி சாஹிபு கொடுக்கும் இங்க ஒரே அடி பிரேத்தனம் சிங்கம் இதுலயும் பிரிச்சு தானே போது பரவாயில்ல நினைக்கவில்லை அதுல வேறு உனக்கு பங்கு கேட்கிறியா அந்த அடிச்சது நரி கிட்ட சொல்லி நீ பங்கு போக புல்லாத கட்டம் ராஜா மாஸ்டா பயலுக்கு அடியோ லஞ்சுக்கு மான பிரேக் கட்டியோ முசலி லை போடுவோம் நீங்க உனக்கு மூல வராமகி மாதம் மாளிகர் அசீன் அவர்களே உங்களின் ஆராய்ச்சியில் தொண்டை நோய் தொண்டை புற்று நோய் நுரையில் புற்று நோய் இதய நோய் மூளை நோய் நுரையீரல் நோய் மலத்துத்தன்மை இதெல்லாம் நடப்பதை பார்த்துக் கொண்டும் இருக்கிறானே அவன் நிறைய விட மோசம் இல்லையா கண்ணுக்கு முன்னாலே நடந்ததை பார்த்ததும் நரி சிந்தனையை மாற்றியது கண்ணுக்கு முன்னாலே புகைத்தவர்கள் நாசமடைவதை பார்த்ததன் பின்பும் புகைத்தலை நிறுத்தவில்லை என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு மூளை இல்லை என்றுதான் அருத்தம் எனவே அழகான உதாரணங்களை நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் வழங்கி வந்திருக்கின்றீர்கள் அதுபோலவே புகைத்தல் பற்றி என்று சொன்ன வசனத்தில் நானும் ஆரம்பத்திலே அதனை ஒதுக்காட்டினேன் உங்களின் கையை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ளாது இது இந்த இறைவசனம் இறை வழியிலே செலவு செய்யாமல் அதை தேக்கி வைத்து பேலன்ஸ் பண்ணினால் ரோல் பண்ணலாமே என்று நினைத்த ஆபாக்களுக்கு இறங்கி உங்களின் சிந்தனையில் மிச்சப்படுத்துவதே பொருத்தம் என்று நினைத்தாலும் அது அழிவை கையை அழிவிலே போட்டுக் கொண்டதற்கு சமம் என்றா சொன்னது போல யார் யார் ராவ் பவல் இழுக்கிறார்களோ அவங்களே அழிவுக்கு இதைவிட நல்லோம் சாப்பிட்டோன்னே தம்முண்ட அடிப்பமானது பார்க்க நான் சொல்ற சொண்ட சாப்பிட்ட உடனே அப்படி யோசனை இருந்தா ரன் பக் கொஞ்சம் வாங்க போட்டு கதை அதே போல ஸ்மோக்கிங் ஆல்சோ பைசன் நஞ்சி எனவே வேண்டாம் இன்னும் ரமலான் முதலாவது குடிக்கிறது நோயு திறந்த கஞ்சி தொழுதை பொழுது அடிக்கிறது நஞ்சி என் கையில் ஒத்தப்படை கபருக்கு போகத்தான் செய்வார்கள் ஆனால் இத மாதிரி அசிங்கமாகி நுரையீரல் பழுதாவி போறத்து விட உலகத்திலே நஞ்சை குடித்து செத்து விடுவது மிக பொருத்தமாக இருக்கும் ஒரு குரான சிகளுக்கு அழி தேடிக்கொண்ட அல்ல அந்த சிறப்பான குரானின் ஒப்புகளும் ஹீஸின் வழிகாத்தலும் இந்த புகைத்தலை புதைக்குழிக்கு தள்ளும் புகைப்பழக்கம் கூடாது என்பதற்கு படம் பிடித்து காட்டுகின்ற அதே புத்தகத்தில் இன்னும் வெடியும் வரை சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆசிரியர் அவர்கள் மறக்கும் மக்களுடைய முக்தி சவுதியாவுடைய சவுதியாவுடைய முக்தி அப்துல்லா பின்பாஸ் ரஹத்துல்லா அலி அவர்களும் யூசுப் கர்லாவி போன்ற மிகப்பெரிய மார்க்கு மேதைகள் நான் இப்போ இந்த சமீபத்தில் இங்கிலாந்து போயிருந்த போது புரட்சி சிந்தனையோடு வகுப்பு நடத்துற ஒரு கூட்டம்ஜா அதுல வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் அவர் ஓதினவர் அல்ல சும்மா சாதாரணமா இன்டர்நெட்லாம் பார்த்துட்டு அவர் கிளாஸ் நடக்கிற அவர் ஒரு விடயத்தை சொன்ன போது அந்த சபையின் ஒருத்தர் கேட்டாரன் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள் அன்றைக்குதான் அந்த சபையில பிரச்சனை ஆரம்பம் நான் போன சொத்து தெரியாது அந்த வகுப்பு அங்க அப்படியே ஒடங்கி போச்சு போயிட்ட ஒத்தனை மாதிரி இன்டர்நட்ல பார்த்தா போதுமா எல்லாத்தாரும் வருதான் இலங்கையின் சுங்கல பத்திரிக்கையில் முதல் முதலாக ஒரு பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அவசான தினே அவசான தினே பழமு பேப்பர் தமிழும் தலைக்கோடு அங்கே ஈரோப்ல தனி செனல் எடுத்து அகமதியாக்கள் நிகழ்ச்சி நடத்தினார்கள் குரான் வழக்கம் பயான் பெண்கள் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறார்கள் அவாம்களுக்கு ஒன்றும் தெரியா எல்லாம் கேட்கிறார்கள் அந்த சாதாரண மக்கள் சொன்ன அமைப்பில் உள்ளவங்களும் அந்த நிகழ்ச்சிக்கு போறார்கள் அவங்களோட நதியை போல அவர்கள் பேணி வருகின்ற ஒருத்தர் தான் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் எனவே மிக ஜாக்கிரத்தையோடு நடக்க வேண்டிய காலம் அந்த பெரிய முஸ்லிமார்களுடைய சிந்தனையும் நாலு மதுஹை இமாம்களுடைய கருத்துக்களையும் ஆசிரியர் இதிலே புகுத்தி அவர்களை புகைத்தலுக்கான அந்த கருத்துகளையும் அழகாக தெளிவாக விமர்சித்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக இவை எல்லாம் பார்க்கின்ற போது சமுதாயத்தில் இந்த தீய பழக்கம் ஒழிய வேண்டும் என்பதற்கு இந்த புதை குழுக்கு தள்ளும் புகைப்பழக்கம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஹசரத் அவர்களை மாத்திரம் சார்ந்ததல்ல கற்றுக் கொள்கின்ற அதை போதிக்கின்ற நம் அனைவருடைய பொறுப்பு ஏனென்றால் சந்தாக்க ஒரு பக்கம் பம்ப மட்டும்தான் தோல்லை வைத்தால் போவாது மையத்து ரோட்டில் தனியும் நாலு பேர் ஒரே பேலன்ஸுக்கு பிடிச்சி போனாதான் கபருக்கு பேச்சு செய்யும் எனவே இவர் பிடித்த இந்த பிடியிலே நாமும் இன்ஷா அல்லா சமமாக அதனை சுமந்து நம்முடைய பயன்களிலும் நம்முடைய பிரசங்கங்களிலும் இதை பற்றியும் நம்முடைய கருத்துக்களை சொல்லி சமூகத்தை அனாச்சாரத்துக்கு ஐரோப்பா நாட்டில் டெக்கெட்ல இப்படி கண்ணாடி போட்டாலும் தெரிப்படாத ஒரு ஏரியால போட்டு புகைத்தல் புற்றுநோயும் உண்டாகும் கெடுதி விளையும் இங்கிலாந்துல சிகரெட் கட்டில் முன் பகுதியில் கால் வாசி பெரிய எழுத்துல இங்கிலீஷ்ல அது ஒட்டகத்தி அடிச்ச மாதிரி இந்த எழுத்தால எடுத்து அதில் ஒட்டப்படவில்லை இல்லாது கடைக்காரன்னு வந்துருவாங்க அ சிங்கம் நிறைந்த ஐரோப்பிய நாட்டில் அதன் கெடுவியை முன் பக்கத்தில் சொல்லியிருக்காரு என்னடா ஒரு மூளையில கொஞ்சம் போட்டிக்கு வாங்கிட்டு பார்க்கிறோம் இல்லை போற்றிருப்பதிலே புரிகிறது இது ஒரு அநியாயமே எனவே நாமும் நம்முடைய பங்களிப்பை அதற்காக அள்ளிக் கொடுப்பதோடு நான் அகரத் அவர்களுக்கு ஊக்கமூட்டுவதற்காக நாம் பக்கிரிசாதான் மிஸ்டிந்தான் என்றாலும் ஒரு ஊக்கம் வருவதற்காக நீங்களும் அப்படி என்ன மிச்சம் பேர் நினைக்கிற இந்த அகரத்மான் இன்னத்துக்கு விருந்து கொடுக்கிற மக்குருவது நாமும் இவருடைய ஆக்கத்துக்கு ஊக்கம் கொடுப்பதில் ஒரு கட்டம் இந்த புத்தகத்தை விட்டுக்கொள்ள நான் அத்தான் மாச மாசம் பேப்பர் அடிக்க தாலும் புத்தகம் வாக்களம்பரத்துக்கு எடுக்கிற இல்ல பத்து ரூபா பத்து ரூபாய் ஒரு பேப்பர் அந்த போட்டு கபடியில் போட்டு மூடிச்ச பத்து பேர் வாங்கிருக்கு ஆயிரம் அடிச்சால் எங்களுக்கு அடுத்த மாசம் பேப்பர் வர முடியும் சும்மா கொடுக்கிற மனசு இல்ல என இந்த புத்தகத்தை விற்பனை செய்து அவருக்கு ஊக்கம் கொடுப்பதில் உங்களுடைய முழுமையான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நியத்து செய்ய வேண்டும் நான் ஆரம்பத்தில் என்னுடைய நிலைக்கு ஏற்றவாறு ஒரு நூறு பிரதிகள் உங்களிடத்திலே வாங்கிக் கொள்கிறேன் என்று பொறுக்கின்றேன் நானும் அறிந்தவர்கள் ஒரு நூறு பேரை அவன் இழுக்கிற இழுப்பிலையாவது அல்ல ஈரக் கொளவையும் கொடலையும் காப்பாற்றி எனக்கும் இன்ஷால்லா எதிரியெல்லாம் மண்டபத்தில் அந்த கலாரிடத்தில் நடைபெறுகின்ற இந்த விழாவுக்கு நூலின் ஆசிரியர் சகிதம் மற்ற ஏனைய அறிஞர் பெருமக்களும் ஆசையோடு கண்ணியத்தோடு இந்த அட்டணையும் இதிலே ஒரு நூல் விமர்சகனாக அழைப்பதற்காக வரவேற்பதற்காக என் மனம் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொண்டு என் நூலின் எண்ணங்கள் நிறைவேற வல்லவன் அல்லாஹ் அருப்புரிவானாக அதுபோலவே அந்த பூவோட சேர்ந்த நாரும் என்பது போல இவர்களுடைய நூல் சப்ஜெக்ட் விஷயமாக கவுழத்துள்ளாவிலே நான் துவா கற்கின்ற சமயத்தில் ரஹ்மானியா அதிர் உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் பற்றியும் என்னை அறியாதே வல்லவன் அல்ல நாளிலே உங்களுடைய வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் துவாக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லா தந்தான் அதை அல்ல கபூல் செய்து வைப்பானாக நம்முடைய துவாக்களையும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய இந்த செயலையும் இஹலாத்துடன் தூய்மையான உள்ளத்துடன் வல்லவன் அல்லா ஒப்புக்கொள்வானாக வாக்ருல்லாஹுலின் வசலாம் வரமத்து